வணக்கம் அக்டோபர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்ப்பு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ககன்யான் திட்டத்தின் கீழ் மூன்று இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளது இரண்டு உலக யூத் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது மூன்று ஆசிய போட்டிகளில் ஒன்றான ஹெக்டர் தலானி தங்கப்பதக்கம் வென்றவர் சப்னா பர்மன் என்பவர் ஆவார் நான்கு இந்தியாவின் மிக மதிப்புமிக்க நிறுவனம் டி நிறுவனம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய வெளியீட்டாளர்களுக்கான நவலேகா என்ற பெயரில் புதிய தளத்தினை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் இது இரண்டு தமிழகத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான உலக யோகா திருவிழா எங்கு நடைபெற்றது மூன்று தமிழக அரசால் பரிந்துரைக்கப்பட்ட ஆறு ஆசிரியர்களில் கோவையை சார்ந்த எந்த ஆசிரியருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது நான்கு மீசிமா ஊடக குடும்பம் எந்த நாட்டின் நிறுவனமாகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி